சதாவசா மச்சாரியப்பந்தேபரம் பயன் மீ தல் கேஷி தேஷமன பிரதம பிரைத்தய கனேஷி தா வாசிமா சுஸ்ோத்தவுதேவோயுனோ மனசோ மனோயத்சோகாச்சாணியாண ச அதிமுச்சதீராஸ்மல் லோகாத் தம்து நோ மனா நமோ நீமாக எதைத்த தனுசி இங்க உபநிஷத்து மாணவன் கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் பதில் சொன்னிட்டு இருக்கார் மாணவனுடைய கேட்ட கேள்வி கேனேஷிதம் யாரால் எவரால் இது இயங்கப்படுகிறது என்னுடைய எல்லா அங்கங்களும் வேலை செய்யறது கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வேலை செய்யறது இதெல்லாம் ஜடம்னு தெரிந்தவன் என அப்படி இதெல்லாம் வந்து சேத்தனம் இல்லை அது அச்சேதனம்னு தெரிந்தவன் இந்த மாணவன் அப்படி தெரிந்தவன் இது ஆத்மா தத்துவத்தை தெரியாதவன் இது அனாத்மானு புரிந்து கொண்டவன் ஆனா இதுக்குள்ள ஆத்மா சைத்தன்ய வஸ்து ஒண்ணு இருக்கிறதுன்றது தெரியாதவன் அதனால குரு கிட்ட கேட்கிறான் தன்னுடைய அறிவு வச்சுட்டு இதுல சாஸ்திரம் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்ச ஆளா இருப்பான்பல அதனால இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கிறது அது என்ன தேவ ஆஹா அந்த சக்தி எது அப்படின்னு கேட்டான் குரு பதில் சொன்னார் ஸ்ரோத்திரசிய ஸ்ரோத்திரம் மனோகோமனம் வாக்கு வாக்காக இருக்கிறது அப்படி எதெல்லாம் இருக்கோ அதனுடைய சக்தியாக இருந்து அதற்கு வேறாக அதற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது அந்த ஆத்ம சைத்தன்யம் அந்த விஷயம் ஆத்ம சைத்தன்யத்தை டைரக்டா உபதேசம் பண்ணாம இன்டைரக்டா அந்த விஷயத்தை சொல்றார் ஏன்னா இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஓகே அந்த டெக்னிக்கா சொன்னா அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டா பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படி சொல்லி முடிச்சாரு அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாணவனு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் தயார்படுத்தணும் அதனால அவனே தன் முயற்சியில இது அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இங்க பாரு மூணாவது மந்திரம் என்ன சொன்னாரு இது வந்து இந்திரிய அகோச்சரம் இந்திரியங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது அதனால மூணாவது மந்திரத்தில் என்ன சொன்னாரு நதத்திர சச்சதி இந்த சண்ணுனால கண்ணு அங்கு செல்வதில்லை அங்கு செல்வதில் என்ன அர்த்தம் கண் பார்ப்ப்பதில்லை அந்த பிரம்மத்தை ஆத்ம சைத்தன்யத்தை பரம்பொருளை கண் பார்ப்பதில்லை கண்ணு அங்கு செல்லாது அப்ப நீ எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அனுபவம் நீ சொல்றையோ அது பிரம்மன் கிடையாது அது என்னது அப்போ பிரம்ம தோற்றம் மாயினுடைய தோற்றம் ஜஸ்ட் வந்து அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறது அது தவிர அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு இது உபனிஷத்தோட வாக்கியம் அது பேசியாவது கண்டுபிடிச்சா வாக்கச்சதி வாக்குனாலே ரெண்டும் உபலட்சணம் படிச்சோம் என்ன உபலட்சணம் ஒன்ன சொன்னா மீது எல்லாம் அதாவது ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்தினால இதை அடைய முடியாது ஓகே மனசுனால சிந்திச்சு அதை அடைஞ்சிட முடியுமா நோ மனஹா சமஸ்கிரு எடுத்துட்டால எப்படி எடுத்துட்டி மகா அது தெரியாது தெரியாது உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா சொல்ற மாதிரி அது இல்லை அப்படி அதனுடைய பொருள் என்ன நாங்கள் அதை மனதினாலும் இந்திரியங்களினாலும் நாங்கள் அறியவில்லை அதனால், இந்த சிஷியர்களுக்கு இவர் சொன்னாரு நாங்கள் அறியவில்லை அதே போல உங்களுக்கு இந்த ஒரு பிரமேயமாக பொருளாக ஒரு வஸ்துவாக உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கவும் முடியாது அது எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கிற பரம்பொருள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்றது சொல்றாரு அப்போ சரி நாங்க வந்து கனவு பார்த்திருக்கோம் நீங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எப்பாவது பார்த்திருக்கீங்களா பிரம்மத்தை காலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினார் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க இல்ல செல்ப் போ கனவுல நீங்க அது கூட பார்க்கலையா என்ன போங்க அதனால நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல நீ வந்து சொத்தெல்லாம் வந்து ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருக்கா மாதிரி கனவு கண்டேவா நான் இருந்த ஒரு கனவு கண்டேன் அப்படி சொல்லிட்டா கொடுத்துருவேல இது என்ன இருக்கு கனவுல கண்டா உண்மையா புரியுது உபனிஷத்து மகா எங்களுக்கு தெரியாது உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த பிரம்ம அனுபவத்தை பத்தி நிறைய புஸ்தகம் இருக்கிறது நீங்க அங்க போனீங்கன்னா ராமகிருஷ்ணா மட்டுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட புத்தகம் கடைக்கு போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மன் அப்படி சொல்லிட்டு நிறைய பிரம்மன் எல்லாம் இருக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆள் இருக்கான அவன் பிரம்மனா இருக்கான் கண்ணை எல்லாத்தையும் பார்க்கலாம் கண்ணை கண்ணால பார்க்க முடியாது ஒரு நாளும் பார்க்க முடியாது உன் கண்ணை உன் கண்ணால பார்க்க முடியாது கண்டிப்பா அப்போ அறியப்படுகின்ற விஷயத்தை அறிபவன் அறிபவனை ஒரு நாளும் அறிய முடியாது அறிய முடியாது அறியப்படுகின்ற பொருள் மாதிரி அறிபவனை அறிய முடியாது அவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு அதே சுபாவத்தில் வருவோம் எல்லாத்தையும் ஆப்ஜெக்டா பார்த்து பார்த்து அந்த பிரம்மத்தையும் ஒரு ஆப்ஜெக்டா பார்த்து பெருமாளையும் ஒரு ஆப்ஜெக்டா பண்ணிடுவோம் ஓகே நம்ம எல்லாத்தையும் அதனால இதுல அதுக்கப்புறம் பின்னாடி நாலாவது மந்திரம் வித்தியாசமான பதில் சொல்லப்படுற ஓகே இந்த பிரம்மத்தை வந்து எப்படி அறிந்து கொள்ள முடியாது எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் ஓகே இந்த பிரம்மத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியாது எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்த வந்து சொல்லித்தரப்போறது இதை அதனால இந்த பிரம்மத்தை வந்து ஒரு பொருளாக நாங்க பார்க்கவில்லை உங்களுக்கும் ஒரு பொருளாக காட்ட முடியாது பொருள்னா வஸ்து வஸ்து சமஸ்கிருதம் அது ஒரு டெக்னிக்கல் நேம் என்ன பிரமேயம் பிரமாதா பிரமேயம் பிரமாணம் பிரது கரு கருவி மூலியமா பயன்படுத்தி பிரமாதாவாக நான் பிரமேயத்தை பொருளை அறியப்படுகின்றது எதுவோ அது பிரமா அறிவு நாலேஜ் நீங்க அடிப்படை வேர்டு அறிஞ்சொற்கள் அதுலாம் என்னது பிரமாதா பிரமாணம் பிரமேயம் பிரமா இது பேசிக் சாதகன் சாதனா சாத்தியம் இதெல்லாம் பேசிக் வேர்ட்ஸ் ஓகே சாதகம் சாதனை வைத்து சாத்தியத்தை அடைக்கிறான் சாத்தியம் லட்சியம் இதெல்லாம் அடிப்படையான உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்போ அதனால என்ன என்ன பண்ணிட்டாத்தா நான் விஜா சொன்ன உடனே உங்களுக்கும் தெரியாது தெரியாத சொல்ல முடியாத ஓகே பாய் குரு அங்க வந்து பாக்குறேன் இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அந்த அக்னி வாயு மாதிரி உடனே போற உடனே இந்திரன் மாதிரி வெயிட் பண்ணு அப்பதான் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறதுன்றது மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கிறது எதா அனுஷிஷா ஓகே என்றால் இந்திரியங்களுக்கு அகோச்சரமாக உள்ள அந்த பிரம்மன் இந்திரியங்கள் விஷயமாக இல்ல அது ஏன்னா இந்திரியங்களை அது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் இந்திரியங்கள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் இப்ப சந்திரன் சூரியனை பிரகாசிக்க முடியாது ஒரு சூரியன் சந்திரனை பிரகாசிக்க வைக்க முடியும் ஓகே அந்த சந்திரன் மூலியமாக மற்றது பிரகாசிக்கும் சந்திர ஒளி சந்திர ஒளி எல்லாத்தையும் பிரகாசிக்கும் எக்ஸப்ட் சூரியன் ஏன்னா அதுகிட்ட இருந்து கடனை வாங்கினார் ஆல் த இந்திரியங்கள் சென்சஸ் அந்த பிரம்ம சைத்தன்யத்துக்கிட்ட இருந்து வாங்கின கடனை அது எப்படி வந்து அதை பிரகாசிக்க வைக்க முடியும் ஒரு காலம் முடியாது இம்பாசிபிள் அதனால இதாது அனுசிஷிய அனுசிஷ்யா எப்படி உனக்கு காட்ட முடியாத விஷயம் ஒரு வஸ்துவா காட்ட முடியாது முடியாதப்பா அப்படின்னு உபதேசம் இங்க விளக்க முடியாத விஷயத்த அப்படின்னா இதுல என்ன தெரியுது ஒரு விஷயத்தை விளக்க முடியாத விஷயத்த இப்ப என்ன பண்றது விளக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விளக்கின்றிருக்கு சொல்ல முடியாது கண்ணுக்கு காட்ட முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்றத விளக்கின்றது அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதை சொல்லி விளக்க முடியாத ஒரு விஷயத்தை விளக்குறது கடினமாக இருக்கிறது ஓகே அது உபநிஷத்தை ட்ரை பண்றது அதை வச்சுட்டு ஆச்சாரங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க முயற்சியும் அதிகமா இருக்கணும் ஏன்னா அங்க மாணிக்கவாச்சல சொல்றாரு இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து இத மௌடிகமா இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் கிளியர் கட்டா சொல்லக்கூடாதா எங்களுக்கு புரியும் எப்படிப்பா சொல்லுவேன் இப்படிதான் சொல்ல முடியாது மெத்தடு டீச்சிங் மெத்தட் இது இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து நினையாமல் நினைந்து நீங்க அது யோசி பாருங்க ஓகே அதை யோசிச்சு அதுல அறிவுல புரிஞ்சுக்கிற அளவுக்காவது பேசிக் நாலேஜ் வேணும்னு சொல்றாரு ஓகே அதனால அப்ப நான் வரங்களா ஒண்ணும் முடியாதுல்ல அப்போ வெயிட் பண்ணு ஏ சங்க சொ ரெண்டு கருத்து சொரு இந்த கத்துக்குன்குஷன் இந்திரியா கோரம் இந்திரியால அறியாக்க முயற்சி தேவைி இப்ப போட்டிருக்கோ அமண்ட் போது இப்ப நம்ம ஒரு முதலீடு போட்டிருக்கோம் இல்லையா இன்னும் முதலீடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த எஃபர்ட் இன்னும் குறையிறது அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண எத்தன அதிசய கர்த்தவியம் அப்படின்றார் முயற்சிக்கு வந்து அதிகமா பார்க்கணும் இந்த பிரம்மத்தை அப்படி போற போக்குல முந்திரி பருப்பு வாங்குற மாதிரி வாங்கிட முடியாது முந்திரி பருப்பே வாங்க முடியாது அப்புறம் இது பிரம்மத்தை எப்படி வாங்க முடியும் அதனால இதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும் சிரவணம் மட்டும் போறாது விசாரமு வேணும் ஓகே முதல்ல என்ன சொன்னோம் கிளாஸுக்கு வந்துரு அப்படி சொன்னோம் அதுக்கப்புறம் சிரவணம் பண்ணு இப்ப என்ன சொல்றோம் விசாரம் சேர்த்து பண்ணு என்கொயரி பண்ணு என்கொயரி அனலை கேட்ட விஷயத்தை சிந்தனை பண்ணு இது ரைட்டு எது சரி இப்படி சொல்றது சரியா இவர் சொல்றது சரியா எதுல இது கரெக்ட் என் புத்தியில எவ்வளவு எட்டுறது இதை திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி கேட்கணும் விடக்கூடாது இதுல சம்திங் இருக்கிறது ஏதோ ஸ்பெஷல் இருக்கிறது ஓகே அதனால என்ன பண்ணும் வேதாந்த விசார குரு வேதாந்த் வேதாந்தம் இருக்கணும் பண்றதுக்கு பேரு சிரவணம் ஓகே அப்போ இந்த இதுல இந்த ஆத்மாவது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்ப புதுசா கல்யாணமான பொண்ணுக்கு அங்க கல்யாணம் அதுவும் டென்ஷனா இருக்கும் இந்த கல்யாணத்திலே டென்ஷனா இருக்கும் அப்ப ஆரம்பிச்ச டென்ஷன் வாழ்க்கை எண்பது வயசு வரைக்கும் இருக்கும் டென்ஷன் இங்க ஒரு பதட்டத்தோடு இருப்பான் எதுக்கு பதட்டத்தோடு இருக்கான்னு தெரியல மேரேஜ் ஆகுறதும் முடிவு பண்ணெடுத்து நம்ம இனிமே வந்து இதுவா இருக்கணும்னு முடிவாயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன டென்ஷன் வேண்டியிருக்கிறது புரியுது மாட்டிக்க போறதுன்னு முடிவாயிடுச்சு அவஸ்தப்பட முடிவாயிடுச்சு தெரிஞ்ச அவஸ்துக்கு என்னத்துக்கு முன்னாடி டென்ஷன் ஆகணும் அதாவது அதுல நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அருந்ததி நட்சத்திரம் ஓகே அருந்ததி வந்து நட்சத்திரம் சரியா அருந்ததி நட்சத்திரத்தை சொன்ன இந்த பொண்ணு உஷாரா கேட்டான் அருந்தது அவங்க ஆத்துக்கார கிட்ட வந்து எங்க இந்த அருந்ததி நட்சத்திரம் இன்னும் சொன்னாலோர்ஸ் இது அந்த காலத்து பொண்ணும் மாப்பிள்ள அதனால அந்த அந்த ஆத்துக்காருக்கு அந்த அருந்ததி நட்சத்திரம் தெரியும் அப்படி சொல்ல வர சரி வா மொட்டமாட்டிக்கு கூட்டிட்டு போன மொட்டமாட்டிக்கு அது பாரு ஆமா மரம் தெரியுது அந்த மரத்தினுடைய ஓரத்துல இந்த கலையை பார் களை தெரியுது அந்த கலையினுடைய எட்ஜில பார் பெரிய நட்சத்திரம் ஒன்று தெரியுது அதுக்கு கீழ ஒரு நட்சத்திரம் அதுதான் இருந்தது அது இல்ல அதுக்கு கீழே ஒரு புட் சின்னதா இருக்கு பாரு அதுதான் அருந்தது நட்சத்திரம் அப்ப மரத்தை காட்டி கிளையை காட்டி நுனியை காட்டி பெரிய நட்சத்திரத்தை காட்டி அதுக்கு கீழே சின்ன நட்சத்திரம் காட்டி அதுக்கு கீழே சின்ன நட்சத்திரம் இருக்க அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறது அப்படி உபனிஷத்தை என்ன பண்றது நம்மளை காரணம் பண்ணி செஸ்ல எப்படி செஸ் விளையாட்டு பண்ணி பண்ணி பண்ணி அவனை நகர்த்த முடியாம அந்த பக்கம் கொண்டு வந்துடுற முடியாது நீ அந்த வேளை உபநிஷத்துக்கு பிரமாணம் இது உபநிஷத்து பிரமாணம் இல்லையா அதை வந்து காட்டியாகணும் அறியணும் எப்படி வந்து இதை அறிந்துக்க முடியும் அந்த பிரம்மத்தை அறிவது எப்படிதான் சொல்லுங்களேன் அது எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது அதையாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா நாலாவது மந்திரம் சொல்லறது என்ன சொல்றது பார்ப்போம் அந்ய தேவ தத் விதித்தாத் அதோ அவிதிதாத் அத்தீம் இது சுசிரமூர் எணச்சீ அன்யேவ் விதித்த அவிதித்த சுமூன்தீர மந்திரம் ஒரு யுன மந்திரம் எப்படித்திரசிய ஸ்ரோத்ரம் அப்படி சொல்லிச்சோ அதையே திருப்பி இன்னொரு வேற மெத்தட்ல சொல்றது எப்படி சொல்றது இது ரொம்ப நுண்ணியமான கருத்துன்றதுக்காக இது அறிந்ததற்கும் அறியாததற்கும் அப்பாற்பட்டது இது இந்த விஷயம் கேட்கிற அந்த பிரம்மன் சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் அது அறிந்ததற்கும் அறியாததற்கும் அப்பாற்பட்டது இவ்வாறு எங்களுக்கு உபதேச செய்தவர்களிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை உனக்கு கூறுகிறோம் இவ்வாறு எவ்வாறு கேள்விப்பட்டிருக்கோம் அது அறிந்ததற்கும் அறியாததற்கும் அப்பாற்பட்டது நல்லா கேள்விப்படுங்க உனக்கு எதெல்லாம் தெரியுமோ அது பிரம்மன் உனக்கு எதெல்லாம் தெரியாதோ அது பிரம்மன் மொத்தம் நமக்கு என்ன தெரிஞ்சது ஒண்ணு தெரியும் இன்னொன்னு தெரியாது இரண்டு வேற எதிர்ப்பு அது உனக்கு எதெல்லாம் தெரியுமோ அது பிரம்மன் இல்லை உனக்கு எதெல்லாம் தெரியாதோ அது பிரம்மன் இல்லை கொஞ்சம் புத்தி இருந்தா டக்குன்னு சொல்லிடலாம் இப்ப மூணாவது ஒன்னு இருக்கு தெரியாதோ அது பிரம்மன் இல்லை எதெல்லாம் தெரிஞ்சு வச்சு இருக்கோ அதெல்லாம் பிரம்மன் கிடையாது மூணாவது ஒண்ணு இருக்கு இப்ப சொன்னதிலேயே மூணாவது ஒண்ணு இருக்கு நீ சொல்லிட்டு இருக்கிறதுலையே மூணாவது இருக்கு உனக்கு எதெல்லாம் தெரியுமோ அது பிரம்மன் இல்ல உனக்கு எதெல்லாம் தெரியாதோ அது பிரம்மன் இல்லை இந்த உனக்குன்னு சொல்றது அதுதான் பிரம்மன் இதை தெரிஞ்சுக்கிறான் இல்லையா அந்த தெரிஞ்சுக்கிற ஆளு எது தெரியாது தெரியுன்றத தெரிஞ்சுக்கிறான அந்த ஆளு சைத்தன்யம் அறிந்ததையும் அறியாததையும் அறிந்து கொள்பவன் எவனோ அவன் அறிபவன் அந்த அறிபவன் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் ஓகே அதனால இது ரொம்ப நுட்பமான விஷயம் அதனால தான் உங்களுக்கு வெடிய காலம்பரை டீ குடிச்சு இங்க உட்கார சொன்னது இப்ப வந்தீங்கன்னா ஒரு பிரம்ம நிலையில இருப்பீங்க அதனால தான் வர சொல்லு இப்ப சொல்லிட்டா சரியா இருக்கும் அதனால மான்டூக்கிய காரிகையில கௌடபாத சுடரு அஜே சாமிய தூய கேச்சிட்டு பவிஷந்தி சுனசிரிதாக தேகி லோகே மகாஜானாக தச்சலோ நகாஹே மகாஜானாக A pundit. A pundit is a pundit. Okay. Not Malayala Vidwan. Okay. What I'm saying is there is a name. A name is not a chitra. Chitra-ri-v-e-ve-le. A name is a chitra. A name is a chitra. A name is a chitra. A chitra-ri-v-e-ve. A chitra-ri-v-e-ve. வால் அறிவன் நற்றார் தோழார் எனின் போட்டிருக்கையா அந்த நற்றார் தோழார் எனின் வால் அறிவனை எப்படி படிக்கணும் நுண்ணறிவில் பண்ணணும் வெரி ஷார்ப் நாலேஜ் வேணும் அப்படின்ற அது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அப்படின்ற அதனால சங்கரா சங்கரான் சொல்றாரு நகி விசிஷ்ட தீமத்துவம் அந்தரேன ஸ்ரோத்ரா ஆத்ம சக்கிய பிரயத்தனம் இது சாதாரண கூர்மையான அறிவினால் மட்டுமே அடைய முடியும் மற்றதுனால அறிய முடியாது தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால இது அசாதாரணமான கூர்மையான அறிவினால் மட்டுமே அடைய முடியும் அப்படி சங்கரா சொல்றார் சங்கருக்கு குருக்கு பரம குரு அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இது பிரம்மன் சைத்தன்யம் இருக்கிறது பெறப்பட்டது மாறுதலற்றது நித்திய வஸ்துவான இதை இவ்வாறு நிச்சயம் செய்தவர்கள் அதுதான் நான் என்று நிச்சயம் செய்தவர்கள் யாரோ அவர்கள் யாருன்னா மகாஜனஹா ஜானாகா மகா ஞானி அவர்கள் பேரறிவுபடுத்தல் இது வந்து சாதாரண அறிவினால இதை கண்டுபிடிக்க முடியாதப்ப இதுக்கு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் வேணும் இதுக்கு சங்கர ஸ்மிருதியில ஒரு கோட் பண்றாரு என்ன கொன்றாரு சர்வபூதாம் பூதாத்ம பூத்தஸ்ய சர்வ பூதாத்ம பூத்தஸ்ய சர்வபூதிதய தேவா அபிமார்கே முக்கியந்தி அபதஸ்ய பதை இன்னும் அர்த்தம் அது இது அனைவரிலும் தன்னை காண வேண்டும் தன்னில் அனைவரையும் காண வேண்டும் அனைவருடைய நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அப்படி அர்ப்பணித்துக் கொண்டவர்களுடைய சென்ற பாதை இருக்க அந்த அடிச்சுவட்டை தேட முயலும் தேவர்களும் குழம்புகிறார்கள் தேவர்களும் குழம்புகிறார்கள் மகாதேவர்கள் நம்ம விட ரொம்ப பெரிய ஆள் ஓகே அதனால தான் அவன் மேல போய் உட்காந்துருக்கான் இல்லையா எம்டித்த உட்காந்துருக்கான் அர்த்தம் கொஞ்சம் ஸ்பெஷல் எக்ஸசைஸ் பண்ணிருக்கான் படிச்சிருக்கான் இன்னும் பண்ணியிருக்கான் அந்த தேவர்களுக்கும் இந்த மாதிரி தண்ணில் அனைத்தையும் அனைத்தையும் தண்ணிலும் மற்றவர்களுக்காக தன்னை ஒப்படைத்தவர்களுடன் சென்ற பாதை அந்த அடிச்சுவட்டை பின்பற்றும் போது தேவர்களும் குழம்புகிறார்கள் எப்படி போறது என்ன போறதுன்னு விஷயம் அதனால பிரைமரி டு பி எச் வரைக்கும் இங்க அதிசூக்ம அறிவு நமக்கு படிப்படியா டெவலப் பண்ணிட்டு போகணும் என்ன பண்ணணும் இவர் தான் ஷார்ப்பு நாலேஜ் இருக்கணும் அறிவு எப்ப சுத்தமாகும் மனசு சுத்தமாகத்தான் அறிவு சுத்தமாகும் மனசு கலங்களா இருக்கிற வரைக்கும் அறிவு பேக்கல்டி ஒர்க் பண்ணாது நீங்க எவ்வளவு மைண்ட்ல கிளாரிட்டி இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அறிவுல கிளாரிட்டி வரும் மனசுல கிளாரிட்டி என்னது எவ்வளவுக்கு எவ்வளவு ராகத்வேஷத்தை நீங்க விடுறீங்களோ குறைய குறைய ராகத்வேஷம் குறைய குறைய குறைய குறைய இந்த அறிவு பேக்கல்டி ஒர்க் பண்ண ஓகே இந்த விருப்பு வெறுப்புல இருந்து நீங்க விடுபட ஓகே இருக்கா பார்க்க வேண்டுதல் வேண்டாமை அதனால உபனிஷ் சொல்றது இங்க குரு தன்னை வந்து சுஷ்ருமே ஒன்னு சொல்லல என்னுடைய குருநாதர் சொல்றேன் சொல்ற பொலை உபனிஷத்து குரு சிஷ்யனுக்கு குருவானவர் இது எங்களுக்கு நம்முடைய கேட்டுள்ளோம் அப்படி என்ன வருது என் குரு உபதேசத்தை உனக்கு கூறுகிறேன் வந்தது பரம்பரை பரம்பரையா வந்திருக்க ஞானம் அப்படி சொல்றது இரண்டாவது மூணாவது என் குரு இதை எப்படி உபதேசம் செய்தார் அதாவது பிரம்மத்தினுடைய லட்சணம் கூறப்படுகிறது கான்செப்ட் லட்சணம் என்ன அதை பத்தி சொல்லப்படுறது அந்த குருவோட பணிவு தெரியிறது அது என்ன உபதேசித்தாரோ அதை தான் சொல்லப்படுறதுன்றது பரம்பரையை பத்தி குறிக்கிறது அப்ப இதெல்லாம் வந்து அப்போ அவசரப்பட்டு புரியலன்னு போயிடாதே இந்த கேன உபநிஷத்து புரியலன்னா நெக்ஸ்ட் ரிக்வேதத்துல ஒரு உபநிஷத்து இருக்கிறோம் அங்க பாத்துக்கலாம் ஓகே மார்ச் விட்டுனா செப்டம்பர் செப்டம்பர் விட்டுனா மார்ச் நோ ப்ராப்ளம் ஓகே அதனால அவசரப்பட்டு புரியலன்னு போயிடாத கொஞ்சம் நின்று பாரு அந்த தேவேந்திரன் மாதிரி கொஞ்சம் நில்லு அக்னி பகவான் வாயு பகவான் மாதிரி போயிடாத ஒன்னும் தெரியலன்னு போயிடாத அப்படி சொல்ல அப்போ இதுல நமக்கு வந்து ரெண்டாவது வரியில முதல்ல எடுத்துக்கலாம் இது சுசுறுமகா இது இவ்வாறு கேட்டுள்ளோம் நாங்கள் எவ்வாறு கேட்டிருக்கிறோம் இது முதல் வரியில சொன்ன மாதிரி எப்படி கேட்டிருக்கோம் எப்படி கேட்டிருக்கோம் நாங்க சக்க்சு கச்சதி நான் வாக்கச்சதி நோ மனகா ந தத்திர சக்ஷுர்கி நான் வாக்கச்சதி நோ மனஹா அப்படி கேட்டிருக்கிறோம் நாங்க இதைக்கு எப்படி கேட்டிருக்கோம்னா இந்த விஷயத்தை உனக்கு தெரியவும் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் அப்பிரமேயம் அது ஒரு வஸ்து கிடையாது இதோ இங்க முடியாது அதனால பூர்வேஷாம் பூர்வேஷாம் வந்து உபதேசம் இமம் ராஜரிஷியோ விதுகு நாலாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் பகவத்கீதை கிருஷ்ணா சொல்ற ஏபம் பரம்பரா பிராப்தம் பரம்பரா பிராப்தம் இமம் ஏ அர்ஜுனா நான் சொல்றேன் இந்த ரகசியம் இருக்கிறத ரகசியம் சொல்றேன் மிக மிக பெரிய விஷயம் சொல்லிட்டு சொல்லுங்களேன் நிக்கிறவங்க நீ போறவங்க வருவாங்க யார் வேணா போங்க நேர கேட்டாலே புரியுது கஷ்டம் போற வரா அங்க ஒருத்தர் லைக் இப்படிலாம் பராஸ் ரூம்ஷன் இருக்கும் அப்படி பாம்பு போச்சுன்னு வச்சுக்கோ அந்த இதற்கு மாட்டு தொழுவ இருக்க அங்க ஒரு பாம்பு போச்சு நேத்துக்க அந்த பாம்பு இப்ப சப்போஸ் படியேறிங்க வந்து உனக்கு ஒன்னும் தெரியக்கூடாது பாம்பு பாம்பு அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் பாறுப்பட்டது ஆத்ம செய்த அப்படி சொல்ல தெரியும் பக்காவா இருக்கணும் அப்படி சொல்றாரு பரம்பரா பிராப்தம் இனம் ராஜரிஷியோ விதுகு விதுகு இதை ராஜரிஷிகள் அறிந்திருக்கிறார்கள் ராஜாவும் ரிஷிகளாக அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் முழு விவகாரத்தில் இருந்து கொண்டே இந்த ஞானநிலையை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் நீ சென்னை மாநகரில் இருந்தே நீ ஆத்ம சைத்தன்யம் புரிஞ்சுக்கணும் அதே ஆட்டோல ஏறி ஆத்ம சைத்தன் புரிஞ்சுக்கணும் அதுதான் விசேஷம் நீ எங்கயாவது ரிஷிகேஷு தாண்டி ஓடினா கூட அங்க ஒரு ஆள் சொல்லுவா இங்க வந்துட்ட ஒரு டவுட் அங்கு போய் உத்தரகாட்சியில் கண்ண முடி உட்காந்து அர்ஜுனா இந்த ரகசியம் இருக்க பரம்பர பரம்பரையாக வந்திருக்க ஞானம் அதை ராஜரிஷிகள் கூட தெரிந்து கொடுத்திருக்கிறார்கள் அதனால சுஷுரு மகா இது ஆச்சாரியிலிருந்து வந்திருக்கிறது நியாசக்சீரே ஏ நக தது அந்த பிரம்மத்தை அது எப்படி நாங்கள் எங்களுக்கு பிரம்மத்தை பற்றி வியாசீரே வியாசக்ச விளக்கினார்களோ எங்களுக்கு அந்த பிரம்மத்தை எப்படி விளக்கினார்களோ அது போல எது போல அங்க மா ந தத் சூர் நாக் கச்சதி நோ மனஹா இது கண்ணால பார்க்க முடியாது காதலை கேட்க முடியாது அப்பேற்பட்டதை மனசினால அறிய முடியாது அப்பேற்பட்ட விஷயத்தை எப்படி விளக்கினார்களோ அந்த விஷயத்தை உனக்கு விளக்குகிறேன் புரியுதுல அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் புரியுது அப்படியே சொல்றேன் இந்த அனுபவத்தை அனுபவம் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் கூட அப்படி போனேன் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அந்த கங்கை கேரள உட்கார்ந்து ஒரு நாள் அந்த பிரம்மன் அப்படி புரிச்சது மறைஞ்சு போச்சு யோ எவ்வளவு நேரம் இருந்தது புரிக்கும் போது சந்தோஷமா இருக்கும் போகும்போது ஒரே துக்கம் ஆயிட்டும் லோக்கல் நம்ம வந்துட்டு போன மாதிரி தான் பிரம்மனும் நமக்கு வந்து வந்துட்டு போச்சுன்னா சந்தோஷம் போச்சுன்னா துக்கம் பிரம்மத்தை அந்த லிஸ்ட்ல போட்டோம் அதனால இங்க மூணு விதமான கருத்துக்கள் இதில் மூலியமா கூறப்படுகிறது அது என்ன ஆத்ம லட்சணம் நம்பர் ஒன் நம்பர் டூ பரம்பரா வித்யா இது நம்பர் த்ரீ இது அதைத்தான் சிஷ்யர்களுக்கு கூற வேண்டும் எந்த குருவும் தன் குரு கிட்ட கத்துன்றது காலத்தில் எண்பத்தி நாலு விதமான மதங்கள் இருந்தது ஓகே எல்லாத்தையும் ஓவர் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருக்காரு இப்ப திரும்ப புதுசு புதுசு புதுசா அங்க தனித்தனியா வந்துருக்கு ஒரு கோடிய பிறகு எதையா போய் அலைஞ்சு கிளைஞ்சு போயிடாத சொல்றது வேண்டாம் நீ நரகோகத்துமாணம் தான் இருக்கிறது ஒரே ஒரு பிரமாணம் அதுனால தான் பார்க்க முடியும் மூக்கு நாள் பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாது அதை தெரிஞ்சுக்கமாணம் கண்ணு மாத்திரமே அது பிரமாணம் அது போல இந்த பிரம்மத்தை ஆத்ம சைத்தன்யத்தை தெரிந்துக்கிறதுக்கு ஒரே பிரமாணம் இந்த உபனிஷத் இந்த உபனிஷத்தை தவிர நீ வேற எங்கேயாவது இந்த பிரம்மத்தை ஆத்மத்தை சத்தியத்தை உண்மையை கண்டுட்டேன் சொன்னீங்கன்னா அதுல நீ டிரைவ் பண்ணிடலாம் ஓகே இவர் இன்னும் கொஞ்சம் பக்குவமாகணும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் எதிர்த்தெல்லாம் பேசாத நாமே அரைக்குறையில இருக்கோம் தான் ஒது தெரி கொஞ்சம் தெரிஞ்சு கரெக்டா வயசு ஆயிடும் முடிவு பண்ண முடியாது எங்க போகணும் உபனிஷத்தை என்ன சொல்றது ஆதாரம் பிரமாணம் ஆதாரம் ஓகே பிரமாணத்து மேல இவர் ட்ரஸ்ட் இருக்கணும் உபனிஷத்தை நாங்கள் விட்டுடக்கூடாது அது என்ன விட்டுடக்கூடாது இங்க பிரேயர் பாடுறத கேளுங்க உபனிஷத்தை என்னை விட்டுடக்கூடாது நான் அதை விட்டுடக்கூடாது சாஸ்திரத்தை நான் விடக்கூடாது அந்த பிரம்மம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எனக்கு சொல்லு அப்படி பிரேயர் பண்றான் ஓகே அது நல்ல பிரேயர் அதனால உபனிஷதம் சர்வம் பிரம்ம சர்வோ பிரம்ம உபனிஷதம் ஓகே உபனிஷதம் பிரம்மம் சர்வம் அப்படி சொல்லிக்கிட்டு இந்த மாத்திரம் கம்யம் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை தெரிஞ்சது முடியும் அப்படி இந்த பரம்பரையா பரம்பரையா பூர்வேஷம் சொல்றது என்னுடைய அர்த்தம் என்ன ஆகமகாதி இது ஆகமகா வேதத்துக்கு ஒரு பேரு ஆகமம் ஓகே ஆகமம் ஆகம்தோ ஆகம இது பரம்பரை பரம்பரையா ஒருத்தர் கொடுத்துட்டு வந்ததுனால ஆகமக்தி தொடர்ந்து வந்து அதனால நம்ம எப்படியோ இந்த இதுக்கு வந்துட்ட ஓகே அதனால நீ இத விட்டுடாத அப்படி சொல்றது உபதேசம் பண்றது அதனால எங்களுடைய அறிவோ எளுடைய சாமர்த்தியமோ இதுல ஒன்னும் கிடையாது எங்களுடைய சாமர்த்தியத்தையும் இல்ல எங்களுடைய அறிவோ இதுல ஒண்ணும் விசேஷம் ஒன்னும் கிடையாது இது எங்களுடைய டீச்சர் சொன்னத உனக்கு அப்படியே சொல்றேன் முன்னாடி சொன்னாரு ஸ்ரோத்ரோத்ரம் மனசோ மனோக வாசோக வாச்சகம் அது என்ன சொல்றாரோ அதுதான் திருப்பிங்க புதிய மெத்தட்ல திருப்பி அதே விஷயத்தை தான் மாத்தி சொல்றாரு என்ன இந்திரியங்களால அறிய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் உபனிஷத்து பிரமாணத்துல மாத்திரம் தெரிஞ்சுக்கணும்னு தெரியணும் என்ன தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்கணும் ஒன்னு தெரிஞ்சுக்க முடியணும் தெரிஞ்சுக்கணும் இந்திரிய அகோச்சனம் இது வந்து இந்திரியங்களால நீ அறிய முடியாது உபனிஷத்து மாத்திரம் தான் இதுக்கு பிரமாணம் தெரிஞ்சுக்கணும் கிளியர் உபரிஷத்தை நமக்கு பிரிச்சு கொடுக்கிறது என்ன பிரிச்சு கொடுக்கிறது கிளின்டன் தாஜ்மஹாலை பார்த்தவர்கள் தாஜ்மஹாலை பார்க்காதவர்கள் அப்படி இந்த உலகத்து ஜனங்களை நான் இரண்டாக பிரிக்கிறேன் அப்ப யார் என்ன சொன்னார் இட்டார் பெரியோர் இடாதார் இடி குலத்தோர் தானம் டொனேஷன் ஆஃபரிங் இதெல்லாம் கொடுத்தவர்கள் ஒரு சைடு பெரியவர் ஒண்ணுமே கொடுத்ததே கிடையாது அப்படின்னா சொல்றது பெரியோர் அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றதா ஒருத்தனக்கும் கொடுத்தது இல்லை செத்தே போயிட்ட என்ன பிரயோஜன கடைசி காலத்தில் ஞாபகம் வந்து தானம் கொடுத்தா தான் நல்ல இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்துலாம் நிறைய சேர்த்து வச்சுட்டார் ஒரு ரூபாயிலும் ஒரு பைசா கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒண்ணு கொடுக்குறதுக்கு பதினோரு வருஷம் ஆச்சு எனக்கு அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான இருக்கிறது அதுல ஒண்ணு எடுத்து கொடுக்குறதுக்கு பதினோரு வருஷம் ஆச்சு அந்த தானம் கொடுக்குறதுக்கு தான அதான் தா அவர் பகவான் எனக்கு ஒண்ணு புரியல முக்கியமான விஷயம் நீ லோபியா இருந்தா நரக்கத்து அதனால பெரியோர் இடாத சான்றோர் நீ கொடுக்காம குடும்பமே இருந்த அவை பொங்கல் பொங்கல் மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் என்ன காணும் பொங்கல் இருக்கிறது அந்த காணும் பொங்கல் ஷேரிங் எல்லா சொந்தக்காரர்களும் கொடுக்கணும் எல்லாருக்கும் மாட்டா நினைச்சு அங்க போய் கொடுக்கிறதுக்கு மாட்டு மத்தது சாப்பாட்டுக்கு உதவி செய்ய அத்தனை பேருக்கும் அப்புறம் இதர மனுஷாளுக்கு பொங்கல் திருநாள் இருக்க ரொம்ப ஒரு பேக்கேஜ் அதனால பிரிக்கிறது சேத்தனம் அச்சேத்தனம் ரெண்டா பிரிக்கலாம் நகர் வந்து நகராம இருக்கிறது இப்படி பிரிக்கலாம் உபனிஷத்து என்ன பண்றது ரெண்டா பிரிக்கிறது துவைகி பதார்த்தம் அதே உபனிஷத்தம் ரெண்டா பிரிக்கிறது பதார்த்தம் ரெண்டு பதார்த்தம் இருக்கிறது ஓ கரணக்கிழங்கு உருளக்கழங்கு ஆக்கும் பதார்த்தம்னா வஸ்து ரெண்டு வஸ்து ஓகே மொத்தமா ஹோல் யூனிவர்ஸ் அந்த சராச்சரங்கள் அனைத்தையும் ரெண்டா பிரிக்கிறது பதார்த்தம் ஒன்று நான் தான் மற்றொன்று எனக்கு அப்பாற்பட்ட விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணு நீங்க இருக்கீங்க நீங்க எதெல்லாம் தெரிஞ்சீங்களா மற்றொன்று ஒண்ணு மற்றொன்று அனைத்தும் மற்றொன்று அனைத்தும் என்ன அர்த்தம் மற்றொன்று அனைத்தும்னா அதிலிருந்து எண்ணிலிருந்து வேறானது கரெக்ட் எண்ணிலிருந்து அந்நிய வேறானது சோ அப்போ நான் இஸ் ஈக்வல் டு ஆத்மா தேர் போர் நான் இல்லாத அத்தனை பதார்த்தம் என்னது அனாத்மா அகம் ஆத்மா அனைத்தும் அனாத்மா ஓகே அனாத்மா என்றது அந்நியமானது கரெக்டா எண்ணில் இருந்து வேறானது அனாத்மா ஆத்மா கிடையாது அந்நியமானது அப்ப அனாத்மா எப்படிப்பட்டது எவ்வளவு இருக்கிறது அனாத்மா ஏகப்பட்டது இருக்கு அனாத்மா வஸ்து எவ்வளவு இருக்கிறது எண்ணில் அடங்காது ஓகே இங்க நான் ஒரு இருக்கேன் ஆத்மா எண்பது அனாத்மா இருக்கிறது எண்பது இருக்கா இந்த பாடி சேர்த்து எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி அனாத்மா உடல்கள் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஓகே ஆத்மா எத்தனை இருக்கிறது ஏக்க ஆத்மா ஆனா எண்பத்தி ஒன்னு பாடி இருக்கிறது புரியல அப்ப சாமி இந்த ஒரு ஆத்மா சொல்ற அதுல பீஸ் கொடுத்துட்டுமா அனாத்மாவில தான் பீஸ் கொடுக்கணும் சரியா அப்போ அனாத்மா என்னில் அடங்காதது அதனேஷ திருப்பி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றது என்னில் அடங்காத அனாத்மாவா பிரிச்சு ஓகே நான் இருக்கேன் ஓகே என்னில் இருந்து வேறானது மொத்த விஷயம் பதார்த்தமாச்சு இரண்டாவது பதார்த்தம் அதை அனாத்மா சொல்றேன் நான் ஆத்மா சொல்லிட்டேன் இந்த அனாத்மா விஷயத்தை மொத்தத்துக்கு என்னில் அடங்காத விஷயத்தை ரெண்டா பிரிச்சுள்ள எப்படி பிரிச்சுள்ள எனக்கு தெரிந்தது எனக்கு தெரியாதது நான் அறிந்தது நான் அறியாதது ஓகே அப்போ எதெல்லாம் எனக்கு தெரியறதோ எனக்கு தெரியாதது இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது அனாத்மல விஷயம் விசித்திரமா இருக்கிறது புதிக்கா உபனிஷத்து சொல்றது என்னால் அறியப்படுவதை பிரிக்கிறோம் எது எனக்கு தெரிஞ்சுக்கோ அதாவது அநாத் தலை நிமிர்த்தி எதிராக இருக்கிறது சொல்லி இதை விட சிறப்பானது சொல்லி புரூப் அதனால வந்து செஸ் விளையாட்டு விளையாட்டு கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்த இதுக்கு மேல நீ எங்க தப்பிக்க முடியாது இங்க பாரு ஆத்மா அனாத்மா தான் இருக்கிறது அந்த அனாத்மா ரெண்டு இருக்கிறது அறிந்தது அறியாதது இருக்கிறது அப்படி எப்படி எது மாதிரி அந்த பிறை சந்திர பிறையை காட்டுற மாதிரி இதை விட்டுடு இதை விட்டுடு அதை விட்டுட்டு அட்ரஸ் சொல்லும்போது இப்படி ஒரு ரோடு போகும் அங்க போகாத கட் பண்ணு இப்படி அங்க ரைட்ல ஒரு ரோடு போகும் அங்க போகப்படாது ஸ்ட்ரைட்டா போடணும் கட் பண்ணி கட் பண்ணி அந்த ரூட்ட சொல்லி அவனை கார்னர் பண்ணி அந்த தாமரை பாக்கத்துக்கு வந்துருந்தது என்னால் அறியாதது அனாத்மா அப்படி டைப் அநாத்மாத்மா என்னால் அறியாத அனாத்மா நான் அறிந்தது கும்பகோணம் நான் அறியாதது கலிபோர்னியா அவ்வளவுதான் அதனால ஒரு தடவை கலிபோர்னியா போயிட்டு வந்து அது அறிந்த லிஸ்ட் ஆயிடும் இங்க ஏன் உபதேஷத்து எப்படி சொல்றதுன்னா நீ வந்து ஆத்மாவை தேடிண்டு போனேன்னா இப்ப தெரியல ஆத்மா தேடிண்டு போனேன்னு என்ன அது தெரியாத லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்க நீரீடு தான் தெரியாத லிஸ்ட்ல போய் என்னத்தையாவது பண்ணி அந்த ஆத்மா பிடிச்சோம்னா இங்க சொல்றது அறியாததுக்கு அப்பாறுப்பட்டது ஓகே நான் தான் ஆத்மாக்கம் ஆத்மா அப்படி என்ன அறிந்ததுல தேடினா அப்பையும் கண்டுபிடிக்க முடியாது என்னையா சொல்ல வரீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க சாப்பிட்டு சொல்லுவோம் ஓம் பூர் நமத புர் நமிதம் பூர் நார் நமுதே போர் ிாஷாரி ஓரு நமஹோ